தமிழிசை சங்கம் சென்னை சென்னை தமிழிசை சங்கத்தின் ஆதரவில் நடைபெறும் இசைப்பெறறிஞர் தர்மபுரம் பா சுவாமிநாதன் அவர்கள் பங்கேற்கும் திருமுறை இசை தொடர் நிகழ்ச்சிக்கு அன்புடன் வருகை தந்துள்ள பெருமக்கள் அனைவருக்கும் சங்கத்தின் சார்பில் மனம் நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம் இன்றைய நிகழ்ச்சியினை வடபழனி வேலாயுத ஓதுவார் மகன் திரு சுவாமிநாதன் அவர்கள் குத்துவளுக்கு ஏற்றி விழாவினை சிறப்பிப்பார்கள் கண்டராிதோத்தமர் மன்ன திருக்காலம் உன் கபிலர் பரணர் மெய் உணரம்பெருமானோடு திருமேவு பட்டினி சிவனரி திருமுறைகள் பன்னிரண்டர்கள் செய்த लेबीग तन्मयो रे हा Alice Yeah. Alice war blue lady. Martinula who I or No Car peaks ஆட்டுக்கும் பண்பா மூச்சி ஆட்டுக்கும் ஆடுதலுக்கு ஆடு என்று பொருள் படிட போறீங்க உங்களுக்கு தெரியாதது ஒன்றுமில்லை என்றாலும் சொல்ல வேண்டிய கடமை பாட்டு பாட்டு ஆட்டு என்பது ஆடுதல் என்பதுதான் ஆட்டு என்று பாட்டுக்கும் ஆட்டுக்கும் பண்பா மோற்றி பல்வொழியாய படைத்தாய் ஓட்டகத்தே உள்ளத்து முறைவாய் மோற்றி காட்டகத்தே ஆடல் மகிந்தாய் மோற்றி இந்த உலகம் காடா போன போது அந்த அந்த காட்டுலதான் ஆனா இல்லையா இந்த காடல்ல உலகம் காடா போயிடும் இல்லையா அந்த காட்டினான் கார் மேகம் இடத்தாய்வது பூதியி மூற்றி எல்லை நிறைந்தாய் மூற்றி ஏ நரம்பின் கோசை படைத்தாய் போற்றி திரை தரையில் தென்றடைந்த தெனிகதிப்பாய் பூத்தி தென்றடைந்த தீவினிகதிப்பாய் பூத்தி நெல்சிட்டம்பரம் நேயாய் பூத்தி திருவீரட்டானம் செல்வா பூத்தி திருவீரட்டானம் செல் சாம்பர் அகலத்து அணிந்தாய் சாம்பல் சாம்பர் என்று வரும் அகலத்து அணிந்தாய் தவ நெறிகள் சாதித்து நிந்தாய் மூச்சி தொழு வாரம் குற்றேவலை போற்றி சில கோயில் வந்து போட்டுவான் பாத்துறீங்களா தப்பு இல்லையா ததனரல்லன ததனா குறிக் கொண்டிருக்கும் குளக பூத்தி பாம்பும் மதியும் புனரும் தம்மில் வகை தீர்த்து உடன் வைத்த முன்பு பூத்தி ஆம்பல் மலர் கண்டு அணிந்தாய் மூத்தி நரைக்கடியில வீரற்றத்து ஆழ்வாய் போற்றி சிவனுக்குன்னு சில மலர்கள் தேவாரத்தில் நிறைய வருகிறது வேதத்தை பத்தியோ ஆகமத்தை பத்தியோ எனக்கு கவலை இல்லை அது எனக்கு தெரியவும் தெரியாது தெரியும்னு சொல்றவங்களை பூரா எல்லாரும் தெரியும்னு நான் ஒத்துக்க மாட்டேன் இல்லையா ஆமா வேதங்களை ஒழுங்க படித்தவர்கள் ஆகமற்றி ஒழுங்கா படித்தவர்கள் எத்தனை பேர் இருப்பாங்க கைவிட்டு எண்ணி விடலாம் அதுபோல தேவாரமும் கூட என்று எண்ணி விடுங்கள் இங்கே ஆம்பல் மலரும் சிவனுக்கு ஊழியர் வெள்ளருக்கு மலரும் ஆண்டவனுக்கு ஊழியர் கொன்றை என்பது நிறைய சொல்லப்படுகிறது வன்னி கொன்றை மலமாத்தமருக்கு கொடுக்கும் என்றெல்லாம் வருகிறது அந்த கொன்றை மலரே கோயில்ல சூட்டுகிறது கிடையாது ஆமா யாருக்கு எது பிடிக்குமோ அதைத்தான் நாம கொடுக்கணுமே தவிர கொடுக்காது சிவனுக்கு இந்த வெள்ளருக்கு நிறைய பேசப்படுகிறது கொன்றை நிறைய பேசப்படுகிறது வன்னி நிறைய பேசப்படுகிறது இதெல்லாம் சாமிக்கு சாத்திரதே கிடையாது கேட்டா ஏதாவது ஒரு காரணம் சொல்லி விடுவார்கள் அதுக்கு நாம பொறுப்பில் அப்படின்ட்டு விட்டுடுறேன் அரைகடில வீரட்டத்து ஆழ்வாய் போற்றி நீரேறு நீளமிடத்தாய் போற்றி நிகழ்ந்துகளும் வெண்மழுவாழ் வைத்தாய் போற்றி கூரேறும் கொண்டாய் போற்றி கோளரவும் ஆட்டும் குடகாய் போற்றி ஆரேறு தண்ணி உடையாய் போற்றி அடியார்கட்கு ஆரம்பமானாய் போற்றி ஏற ஏற என்றாய் மோற்றி இருங்கடியில வீரட்டத்து எந்தாய் போற்றி இருங்கடியில வீரட்டத்து எந்தாய் போற்றி இருங்காய் போட்டி அமினாத உதுவர் நான் பாடுறதை விட்டுட்டு நீங்க என்ன படிக்கிறீங்க என்னோ வச்சிருக்கீங்களா ரைட் இதுல இன்றைய நிகழ்ச்சி ஆயிரத்தி எட்டு தேவாரத்திலிருந்து தொகுத்து இருக்கிறார்கள் நாளைக்கு முந்தைய தொகுத்து விட்டார்கள் அது கேத்தியும் பாடியிருக்கிறார்கள் பாண்டவன் தருமபுரம் சுவாமிநாதன் அது சிடியாவும் வந்திருக்கிறது வடமொழியில ஆகமத்தில் கோயில் அர்ச்சனை என்று ஒன்று செய்கிறார்கள் அர்ச்சனைக்கு இந்த தேங்காய் வாழைப்பழத்தை குருக்கள் கையில் கொடுத்தாச்சுன்னா அவர் என்ன சொல்றார் அப்படிங்கறத பற்றி இந்த கொடுத்தவனுக்கு கவலையே கிடையாது என்ன போல நீங்க எல்லாம் கோயில் சுத்தி பார்த்திருப்பீங்க நினைக்கிறீங்களா இருக்காது ஆமா தமிழ்நாடு பூரா நான் சுத்தணுவேன் சரி அதுல சொல்லப்படுகிற செய்தியாவது இவங்களுக்கு தெரியுதா அப்படி போயிட்டா இல்லை என்று தான் சொல்லணும் சொல்றவங்களுக்கே தெரியுமோ என்னமோ அதுவே சந்தேகம் அது அப்புறமா பார்த்துக்குவோம் அது என்ன சொல்றாங்கன்னு இவங்களுக்காக தெரியுமா அது ஏன் அப்புறம் அந்த அர்ச்சனைக்கு கொடுக்கணும் இல்லையா ஆ இன்னு கொடுக்குறாங்க சரி அது தழக்கமாகவே இருக்கிறது அர்ச்சனை என்று இருக்கிறது நூல்கள் இருக்கிறது வழக்கத்துல இருக்கிறது அதுல வருகிற செய்தியை நாம கவனிச்சாலும் கவனிக்காவிட்டாலும் ஆண்டவன் கவனிப்பான் என்று நாம விட்டு விடுவோம் அதை அதே மாதிரி ஒரு ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முந்தி குன்றக்குடி அடிகளார் என்று ஒரு பெரியவர் இருந்தார் உங்களுக்கு தெரியும் மிகப்படித்தவர் ஆமா எனக்கு நண்பரும் பின்னால அவரு மடாதிபதியா போனாரு நான் ஓதுவரா போயிட்டேன் அப்படி அவர் என்ன பண்ணாரு இதெல்லாம் ஜனங்களுக்கு புரியலயே தமிழ்நாட்டில் தமிழ இருந்தா என்ன என்று நினைத்து ஒரு புரட்சி ஒன்று சொன்னார் தமிழ அர்ச்சனை செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார் அப்போ வட மொழியில அர்ச்சனை பண்றவங்களாம் அதை எதிர்த்தார்கள் அது எதிர்ப்பு எப்போதும் எதுக்கும் இருக்கும் எதுக்கும் இருக்கும் எதுக்கும் எதிர்ப்பு இல்லாம இருக்கிறது சொல்ல முடியாது எதிர்ப்பு இருக்கிறதும் நன்மைதான் அப்ப அவர் என்ன பண்ணாரு அரசாங்கத்துல வந்து அவரு வந்து எம்எல்சியாக இருந்தார்னு நான் நினைக்கிறேன் எம்பி அல்ல கவர்மெண்ட்ல இருந்தார் அந்த வாய்ஸ வச்சிக்கிட்டு அவர் என்ன பண்ணாரு கோயில்ல எல்லாம் தமிழ் அர்ச்சனை பண்ணணும் என்று சொன்னார் அரசாங்கத்து தொடர்பு இருந்தா தானே நாம எதையும் செய்ய முடியும் அரசாங்கத்து தொடர்பு இல்லாத தொடர்பு இருக்கிறவனே செய்ய முடியாது யாரு முதல் மந்திரிங்கிறது எனக்கு யாருன்னு என்ன ஆக தமிழ் அர்ச்சனையும் பண்ணலாம் என்று ஒரு சட்டம் கொண்டு வந்துட்டாங்க கொண்டு வந்த போது தமிழ் அர்ச்சனை செய்யலாம் சொல்லிட்டு என்ன பண்ணா அப்படின்னு நம்ம செய்து இல்லாமேன்னு சொல்லி இப்ப அவங்க செய்த வடமொழி அர்ச்சனை கூட செய்யப்பட்டதுதான் அப்படிதான் சொல்லுகிறாங்க அதை செய்யங்க கூட வடமொழி படித்து விட்டு செய்யறாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன் அதை தமிழ்ல எழுதி வச்சுக்கிட்டு தான் சொல்றாங்க பெரும்பகுதியான பேர்கள் இல்லையா ஆமா அது வடமொழி தமிழ்ல இருக்கிறதே சொல்லிட்டு போயிடலாமே இல்லையா ஆமா வடமொழியில இருக்கிற சொல்ல தமிழ் மொழியில எழுதி அதைத்தான் படிக்கிறார்கள் பெரும்பகுதியான குருக்கள்கள் அப்படித்தான் செய்கிறத நான் பாக்குறேன் ரெண்டு ஒருத்தர் இப்ப தெரிஞ்சுக்கிட்டும் சொல்லலாம் அதை பத்தி எனக்கு ஆக ஆக கொண்ட கொண்ட அடிக்கிறார் கவர்மெண்ட்ல சொல்லி தமிழ்ல அர்ச்சனை செய்யலாம் என்று ஒரு முடிவுக்கு கொண்டு வந்தார்கள் வந்த போது அர்ச்சனை கொடுத்தார் தொகுத்து கொடுத்தவர் யார்னு எனக்கு தெரியும் அவர் பேர சொல்ல தயாராக இல்லை அது வேண்டாம் விட்டுடுவோம் அந்த தொகுப்பு நல்லா இல்லை இப்பவும் இருக்கு இந்த தொகுப்பு ஆனால் பின்னால இந்த சைவநூல் அறக்கட்டளையிலிருந்து பன்னீர் திருவுரு மன்றத்தார் ஒரு தொகுப்பு வெளியிட்டாங்க அதில் வந்து திருத்தாண்டகத்திலிருந்து தொகுப்பு திருவாசகத்திலிருந்து தொகுப்பு தொகுப்பு சொத்து தொகுத்து ஆயிரத்தி ரெண்டு ஆயிரத்தி எட்டு தொகுத்தார்கள் நன்றாகவே இருக்கிறது முன்னெ எழுதப்பட்டதை விட இது நன்றாக இருக்கிறது மகான்களுடைய வாக்கு அத பாட சொன்னாங்க நான் பாடியும் இருக்கேன் அது கேசட்டும் இப்ப கிடைக்குது சிடி கிடைக்குது ஐம்பது ரூபாயா ரூபாயுங்க ஒரு சிடி எத்தனை எவ்வளவு சிடி இப்ப கிடைக்குது இல்ல யார் எனக்கு கொடுத்தது இங்கிருந்து இருந்தவங்களுக்கு வந்தாங்களே போயிட்டாங்களா சிடி கிடைக்குதுல்ல இப்ப ஆ இருக்கு எத்தனை ரூபாய் காதலமிடல நூறு ரூபாயா ரெண்டு சீடி இருக்காதுல ரெண்டு சீடி இருக்கு அது புத்தகமாகவும் வெளியிட்டு இருக்காங்க இது பத்து ரூபாய் ஆனா அந்த நூறு ரூபாய்க்கு வாங்குறேன் இந்த புத்தகமும் சேர்த்து கொடுத்துட்றாங்க அவங்க இது ரொம்ப நாளைக்கு முந்தி பாடப்பட்டது நான் தான் பாடின அது கவனம் இல்லாம இங்க பாடி காட்டாம விட்டுட்டேன் அது இப்பவும் கிடைக்குது ஆனால் இந்த புஸ்தகம் வந்து பத்து ரூபாய்க்கு கிடைக்குது இந்த சிடி இதெல்லாம் சேர்த்து நூறு ரூபாயா ரெண்டு ரெண்டு சிடி இருக்கு ஒரு புஸ்தகம் இருக்கிறது அது இருக்கிறது வேண்டவங்க வாங்கிக் கொள்ளலாம் அகாது சொன்னேன் இது வியாபாரத்துக்காக சொல்றதல்ல தமிழேயும் எப்படி இருக்கிறது என்று தான் நான் சில பேர் தமிழில் ஒன்று இல்லை தமிழுக்கு ஆற்றல் இல்லை என்றெல்லாம் சில பேர் உளறி கொட்டி கொண்டிருக்கிறார்கள் அந்த உளறுதலை நுறுதலுக்குத்தான் இந்த நான் இது சொல்ல நான் சொல்லுவது இல்லையா தேவார திருவாசகம் தெய்வத்தையே வாழ வச்சது ஏழாவது நூற்றாண்டு அது மறந்து போயிட்டாங்க மறந்து விட்டதுனால உடல் இது கிடக்கிறாங்க இந்த உடல் காதல வாங்கக்கூடாது தேவார திருவாசம் உடையது மந்திரத்தினால தீ மூட்டினான் சமணன் அது முடியாத போதுதான் மந்திரத்தினால தீயை மூட்டினார் சம்பந்தர் மறுபடியும் மந்திரத்தினால தான் அந்த தீயையும் அவர் விலக்கி கொண்டார் என்பது பெரிய புராணம் காட்டுகிற உண்மை அல்லவா ஆமா அது தெரியாமல் உணவை கொண்டுகிட்டு இருக்கப்படாது இல்லையா தேவார திருவாசம் பன்னீர் திருமுறைக்கு ஈடு வேற ஒன்றும் கிடையாது தமிழ்நாட்டில் என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு சொல்றேன் அர்த்தம் அப்படி மாற்று எண்ணம் கொண்டு இருக்கிறவர்களுக்கு நாம சொல்ல கடமை உண்டு அல்லவா ஆமா மந்திரமாவது நேரு பாடிதான் அந்த ஜுர தீர்த்தர் அல்லவா இது எல்லாருக்கும் தெரியும் தானே அப்ப அரசாங்கத்திலே எத்தனை சாதாரண மனிதனே ஒருத்தன் வீட்டில் மூணு டாக்டர் நாலு டாக்டர் வச்சிருக்கிறான் அப்ப அரசாங்கத்திலே எவ்வளவு டாக்டர் இருந்திருப்பான் எவ்வளவு மருத்துவரும் இருந்திருப்பான் அந்த ஜுரநோய தீர்க்க முடியாம சம்பந்த தமிழ் பாட்டு பாடிதானே தீர்த்து வச்சார் என்பதை மறந்து விட்டார்கள் ஆமா அந்த மறந்தையினால்தான் நீ சைவர்கள் கொஞ்சம் பின்னோக்கியே போயிட்டு இருக்கிறாங்க மதுரை சன்னிதானத்தை ஒரு கேள்வி ஒருத்தன் கேட்டான் இந்த சைவ சமயத்தில் சொல்லப்படுகிற கடவுள் பரமசிவம்னு ஒருத்தர் சொல்றாங்களே அவர் இருக்கிறாரா அப்படின்னு அதுக்கு அவர் சொன்னாரு ஒரு முஸ்லீம் கிட்ட போய் அல்லா இருக்கு இருந்தாரான்னு கேளுங்கோ ஒரு ஒரு கிறிஸ்டியிட்ட போய் அவர் பேர் ஏசுகிருத்து இருந்தாரான்னு கேளுங்க அவன் என்ன பதில் சொல்றானோ அதுக்கப்புறமா என்ன வந்து கேளு பரமேஸ்வன் இருந்தாரா இல்லையான்னு நான் உனக்கு பதில் சொல்றேன் அங்க போனான் என்ன அல்லையானு அல்லாவான்னு ஒருத்தன் சொன்னான் அவன் ஆடு பட்டிவா கழுத்தை நீட்டு ஒன்னு உயிரோட உன்னை விட்டதே தப்பு இங்கே அப்படின்னுட்டான் அல்லவா ஆமா அதனால் வேற்று மறைத்தவர்கள்ட்ட உங்க வாராட்டம் எல்லாம் செல்லாது என்பதை நீங்க நினைந்து கொள்ள வேண்டும் அந்த போற்றி நன்றாக தொகுத்து எடுத்திருக்கிறார்கள் இப்ப நான் ஒரு பத்து நாற்பது முப்பத்தொம்பது வரி உங்களுக்கு பாடி காட்டினேன் அது திருநாவுக்கரசர் திருவதிக வீரட்டானத்து திருத்தாண்டகத்தில் பாடியிருக்கார் ஏழாவது நூற்றாண்டிலேயே போற்றி போற்றி போற்றி என்று பாடியிருக்கிறார் கைதை மலைக்கு மூணு மூணு திருத்தாண்ட பதியம் பாடியிருக்கார் அவர் போற்றி என்பது வணங்குகிறேன் வாழ்த்துகிறேன் என்பது பொருள் இதைத்தான் நமகா நமகான்னு வருகிறது இல்லையா ஆமா நமகாங்கிற என்ன பொருள்ங்கிறது எனக்கு தெரியாது அது அப்புறமா பார்த்துக்கலாம் இங்க போற்றின்னு இருக்கிறது அவ்வளவுதான் எனக்கு தெரியும் இல்லையா ஆமா ஆக இது ஒரு நல்ல அபூர்வமான தொகுப்பு பத்து ரூபாய் கிடைக்கிறது இந்த புத்தகம் அது கொண்டாட சொல்றேன் நூறு புத்தகம் கொண்டாட சொல்லியிருக்கிறேன் வீட்டையும் ஒரு நூறு கொண்டாட சொல்லிருக்கிறேன் முடிந்த வரைக்கும் கொண்டு வருவார்கள் கொண்டு முடிய விட்டு நீங்க வாங்கிக் கொள்ளலாம் அடுத்த மாதமும் இது தொடரும் அடுத்த மாதமும் நீங்கள் பெற்றுக் கொள்ளுங்கள் விட்டுட்டு இன்னொரு மொழியில போய் தொங்கிகிட்டு கிடப்பானே இல்லையா ஏன் வெண்ண இருக்கிறது ஏன் நெய் கிடந்தாலே இல்லையா ஆமா என்பதை நீங்க தெரிந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் இதை இங்க பாடி இப்போ வந்து திருவாய் மரந்தனுடைய திருவதிகை வீரத்தான திருத்தாண்டகம் இப்படி போற்றி போற்றி போற்றி போற்றி எந்தே பாடி இருக்கிறார் ஒரு பதிகம் பூரா பாடினவன் பைத்தியக்காரனா அல்ல அது இதுவரைக்கும் அதை காப்பாற்றி வச்சிருக்கிறவன் பைத்தியக்காரனா அதை பிரிண்ட் பண்ணியிருக்கிறவன் என்ன பைத்தியக்காரனா தமிழ்ல ஒண்ணும் கிடையாது அப்பட்டமா உளர்றாங்க ஒருத்தூட கேட்டதை தப்பு இல்லையா என்று வைத்துக் கொள்வோம் இப்ப மீதி பாடுவார் பாடல் உகப்பாய் போட்டி வீடுவார் வீடு அருள் வல்லாய் வெள்ளத்து உரி வரு போர்த்தாய் போற்றி யாராவது புத்தகம் கேட்டா குடும்பம் எடுத்துக்கிட்டு போச்சு அவங்கெல்லாம் எழுச்சி எழுச்சி வராங்க எடுத்துக்கிட்டு போச்சு கோயிலுக்கு யாரோ ஒருத்தன் பன்னீர் திருமுறை தேவாரம் பூரா ரெக்கார்டில் எடுத்தான் எடுத்தவன் பைத்தியக்காரனா இல்ல பைத்தியக்காரனா இல்லையா யோசனை பண்ணி செய்யணும் கோயில்ல பூஜை ஆனதுக்கு அப்புறமா கடைசியா இந்த தேவாரம் பாடுறதுன்னு ஒரு நிகழ்ச்சி அன்னைக்கும் இருக்கு இன்னைக்கும் இருக்கு இல்லவா ஏன் அதெல்லாம் வைத்தான் பைத்தியக்காரனாவ உனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிருக்கு இன்னைக்கு தமிழ்ல ஒண்ணு இல்லைன்னு சொல்லி திடீரவர் உனக்கு தான் அந்த பைத்தியம் பிடிச்சிருக்கு என்பதை எண்ணிக்கொள் நாடுவாடற்கு நாகம் ஆனந்தும் இந்த பசுவினுடைய உடல்ல இருந்து தான் ஐந்து பொருள் சாமிக்கு அபிஷேகம் ஆகிறது அதனால்தான் பசுவை அடிக்க கூடாது பசுவை பூச பண்ணணும் அப்படின்னு ஏன் வீட்டுக்கு நாலு பசு வருது வருது ஏன் வீட்டுல வாழைப்பழம் எனக்கு சாப்பிடறதுக்கு இருந்ததோ இல்லையோ அதுக்கு போயிட்டு நாளைக்கு வாடா போய் தான் போய்டும் தெரியுமா இந்த பசுவுக்கு கொடுக்கற அந்த பசுக்கும் கொடுத்துட்டோம் இல்லையா இந்த பசுவின் சாணம் தான் நாம பூசிக்கிற விபூதி என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ள ஆடுமாஞ்சு முகப்பாய் மோற்றி அரை கெழிய வீரட்டத்து ஆழ்வாய் மோற்றி பழுதுளங்க ஆடல் மகிழ்ந்தாய் போற்றி பால் கடல் கொடுத்துருக்கிறேன் என்ற பகுதியிலே தாண்டக வேந்தர் தாண்டவனுடைய திருவருளை பெற்றவர் அவர் அவர் பாடி வச்சிருக்கிறார் என்பதை நினைவு ஊட்டுகிறேன் உனக்கு தமிழ்ல ஒன்றும் இல்லை தமிழ்ல தமிழ் என்று சொல்லி வீணா மக்களை கெடுக்கிறார்கள் யாரோ ஒருத்தர் சொன்னார் பாருங்க ரொம்ப தப்பான விஷயம் அது அதை காதலியே கேட்டுக்க நான் இருந்திருந்தேன்னா என்ன நடந்திருக்குமோ இங்கே ஆமா இன்னைக்கு ஒரு இன்னொரு நாளைக்கு இங்க வந்து சொல்ல சொல்லுங்க நான் பாக்கிறேன் என்ன நடக்கும்னு ஆமா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்க பெல் படைத்தாய் மோற்றி துஞ்சா பலிதேனும் தோன்றால் போற்றி தொழுதகை துன்பம் துடைப்பாய் போற்றி இதெல்லாம் நமக்கு வேண்டிய சொற்பொருள்கள் சிவபரத்தும் சொல்லுகிறத நம்ம விட்டுடுவோம் சிவனுக்கு பரத்துவும் நாம சொல்லி ஒன்னும் ஆக வேண்டியில்லை அவன் பெருமை உடையவனே எந்த வகையிலையும் அவனுடைய பெருமையை குறைக்க யாராலும் ஆளும் முடியாது இல்லையா அவன் சில பேர் இந்த கார்ல எழுதி வச்சுமான் எல்லாம் வல்லவன் இறைவன் ஒருவனே அப்படின்னு எழுதுனவன் யாரு தெரியுமா வேற்றுமதத்தவன் தான் எழுதியிருக்கிறான் அத நம்மள்ட்ட இருக்கிற சைவர்கள் சைபர்கள் அதை எழுதுறதில்லை இல்லையா ஆமா நல்ல ஞாபகத்தை நீங்க வச்சு கொள்ளணும் ஆனால்தான் அவர் சொன்னார் நீ முஸ்லீம போய் கேட்டுக்கிட்டு வா போய் கேட்டுக்கிட்டு கடவுள் இருக்காரா என்பதை அப்புறமா வந்து என்ன சொல்லு நாங்க சொல்ற பதில் சொன்ன நடக்காது நடக்கிறதே வேற என்பதை நீங்கள் நினைவில கொள்ளுங்கள் வங்கமணி நஞ்சம் தாய் மோட்டி மதையானை உரிமை போர்த்தாய் மோற்றி பொங்கலரும் அருங்கொன்றை தாராய் போற்றி கொல்புலி தோலாடை குழகா போற்றி அங்கனனே அமலிடம் நிறைவா போற்றி நீலரும் சொன்னாய் போற்றி செங்கநகத்துண்டே சிவனே போற்றி திருமூரட்டானே போற்றி போற்றி இப்படி நாவுக்கரசர் பாடிய இரண்டாவது திருப்பதியா நான் இப்ப உங்களுக்கு பாடி மலையான் மடந்தை மணாலா போற்றி மடமிடையாய் சிடி யாராவது கேட்டாங்கன்னா கொடுங்க அவங்களுக்கு பணம் இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்னிட்ட அவங்க பேரை மாத்திரம் எழுதி வாங்கிடுங்க அந்த பணத்தை நான் ஒத்துக்கிறேன் சீடி எடுத்து வந்துருக்கீங்களா எத்தனை எடுத்து வந்துருக்கீங்க நூறு இருக்கா ஐம்பது இருக்கா இருந்தாலும் பரவாயில்ல கொடுத்துருங்க அவங்க பேரை மாத்திரம் எழுதிடுவீங்க பணம் அவங்கள்ட்ட இல்லைன்னு சொல்லிட்டாங்கன்னா என்ன்கிட்ட கேளுங்க நான் கொடுத்துட்றேன் நான் பின்ன எதுக்கு பாடி பாடி சம்பாரிச்சு வச்சிருக்கேன் தேவாரம் பரப்பதற்கு கூட எனக்கு என்னுடைய பணம் பய பிரயோஜனப்படலன்னு சொன்னால் எதுக்கு அந்த பணம் எனக்கு நான் போகும்போது எடுத்துக்கிட்டா போக போறேன் இல்லையே நான் கொடுத்துர்றேன் நீ இந்த இன்னைக்கும் எடுத்துக்கிட்டு வாங்க அடுத்த வாரமாக நீங்கள் எடுத்துக்கிட்டு வாங்க இந்த புஸ்தகம் எடுத்துட்டு வாங்க ஸ்டேடியும் எடுத்துட்டு வாங்கோ பணம் இல்லைன்னு சொல்றவங்கள்ட்ட கொடுத்துருங்க நான் கொடுத்துட்றேன் பணம் காசில பாத்தாட்டு கோயில்கள் இருக்காது அத நான் பாத்துபிட்டு நாம ஏன் வீட்டுல கூட அப்படி மூவிலை சூழல் தங்கத்துல செய்து வச்சு பூஜை பண்ணிட்டு இருக்கிறேன் ஆமா தங்கத்துல செய்ய சொல்லி வச்சு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் அது ஆண்டவனுடைய வடிவம் ஆண்டவனுடைய திருக்கையிலே இருக்கிறது அது என்பதை நினைவு ஏழு மொழிலும் எயிலை போற்றி திருமூலட்டான போற்றி போற்றி திருமூலட்டானம் என்பது திருவாரூரில் இருக்கிற திருமூலட்டான்தான் மூலட்டானம் என்று இவர்கள் இவர்கள் பேசுகிறார்கள் இல்லவா என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் பொன்னியலும் மேலியலே போற்றி போற்றி பூதப்படை உடையாய் போற்றி போற்றி மன்னிய தீர்மறை போற்றி போற்றி ஒண்ணும் அவருக்கு உண்மையானே போற்றி போற்றி இது நமக்காக சொன்னது நீ அவனை நினைத்து விடு நீ அவனை நினைத்து விட்டா ஒன்னுட்டு அவன் வந்து விடுவான் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்டவன் என்று சொன்னார் அல்லவா இதெல்லாம் தப்பா வைரத்துல எழுத வேண்டிய எழுத்துக்கள் அதெல்லாம் பன்னிறுதி முறைகள் கிடைத்த ஒரு பெரிய சொத்து சைவர்களுக்கு தெரியுமா இந்த மாதிரி நூலே கிடையாது என்பது என்னுடைய அபிப்பிராயம் சரி சரி அப்புறமா பாத்துக்கலாம் நஞ்சுடைய கண்டனே போற்றி போற்றி நத்தவனே போற்றி போற்றி வெஞ்சுடனும் очку ственn んんんんんんうんん Trustee Этот 案 தேவாரம் படிக்க ஆரம்பித்தேன் அதுக்கு முதல்ல சினிமா பாட்டு தான் பாடி எம் கே தேராஜபகர் ஒருத்தர் அவருடைய சினிமா உலகத்தை சங்கீத உலகமாக ஆக்கியவர் அவர் அவரை போல ஒரு ஆம்பளையான அழகான ஆம்பளை ஆம்பளைகளில் கிடையாது ஆம்பளைகளே அவரை தொட்டு தொட்டு பார்ப்பான் தொடாதையே தொடாதையே தொடாதேன்னு கத்துவார் மேடையில் ஏறினார்னா அதுக்காக அவர் என்ன பண்ணுவார் மேடைக்கு பாட வந்தார்னா தே மூணு மணி நேரம் தேவகானமாக பாடிட்டு போயிடுவார் அவர் கச்சேரி ஒத்துக்கணும்னு சொன்னாக்கா போலீஸில் பர்மிஷன் வாங்கணும் எங்கேயாவது உண்டா எங்கேயாவது உண்டா போலீஸ் அவரை போய் கச்சேரி கூப்பிட்டா இன்னும் ஊருக்கு வாங்கன்னு கூப்பிட்டா போலீசார் வாங்கிட்டீங்களான்னு கேப்பாரு லட்ச கணக்கில் ஜனங்கள் கூடி போயிடும் லட்சக்கணக்கில் இருக்கிற ஜனங்களை அத்தனையும் திருப்தி பண்ணி அனுப்பிச்சுடுவார் அப்படி ஒரு பெரிய பாட்டுக்கா அவர் பாட்டெல்லாம் எனக்கு நிறைய பிடிக்கும் சத்மா கோண்ட போ பாத்தொட்டா நிறைஞ்சு போயிடும் காலத்தின் கோளாறு அதை விட்டு விடுவோம் அவரு பாடெல்லாம் பாடி இருந்த பின்னால் இந்த தேவாரம் படிக்கிறதுக்கு மகான் திருப்பினர் அவரும் காவியட்டி மடாதிபதி தான் இன்னைக்கு இப்படி உளறி குட்டினதும் ஒரு காவியட்டி மடாதிபதி தான் இவரும் அவரும் ஒன்ன சொல்ல முடியுமா நீ தேவாரம் படிச்சுதான் தீரணும் அப்படி சொல்லிவிட்டாரு அப்ப எனக்கு அரை சம்பளம் ஏழரை ரூபாய் அப்ப பவுன் வந்து பதினஞ்சு ரூபா இருபது ரூபாய்தான் ஒரு பவுன் ஏதாவது தவறா நினைக்கிறீங்களா ஜாமியா இருக்கு ஏதோ காலையில வேலையில என்னமோ மாதிரி ஆயிட்டா இருந்த பவுன் பதினஞ்சு பவுன் பத்து ரூபாய் வித்ததுன்னு தெரியுமா உங்களுக்கு பத்து ரூபாய் வித்தது யாருக்காக தெரியுமா இங்க ஆமா எனக்கு தெரியும் எங்க அப்பா வித்தாரு பத்து ரூபாய்க்கு ஐம்பது போமா அப்பா ஏழாயிரம் ரூபாய் சமணும் தூக்கி எரிஞ்சு விட்டு தேவாரம் படிக்க போங்க வேலை ஏதோ ஒரு தேவாரம் சொல்லி கொடுத்தாரு என்னடா தமிழ் என்னடா தமிழ் இப்படி இனிக்குதே அப்படின்னு நினைச்சேன் அன்னைக்கு இனித்தது இன்னைக்கு வரைக்கும் இனிக்குது அப்போ எனக்கு வயசு பத்தொம்பது இன்னைக்கு வயசு நாப்பத்தி அஞ்சு வயசுல இனிச்சது இன்னைக்கு இனி வயசுல வரைக்கும் இனிக்குது பத்தொன்போது வயசுல கல்யாணம் ஆயிருந்தேன் இப்போ நாற்பத்தஞ்சு வயசுல மனைவி இருக்கும்போது போடி எட்ட சொல்லியிருப்பேன் இல்லையா நல்ல வேலையா கொஞ்சம் வயசானதுக்கு அப்புறமா என்ன பரவாயில்லையா தேவாரத்துல வருகிற கொஞ்சம் இசையும் என்னை முடித்து கொண்டு விட்டது நான் எண்ணியதைத்தான் இந்த கேசட்ல பூரா பாடி வச்சேன் இரண்டாயிரம் கேசட் பாடி வச்சிருக்கிறேன் யாருக்காக எனக்கா உங்களுக்கா கண்ணு தெரியாம உட்கார்ந்துருக்கிறான் பாருங்க கண்ணப்பன்னு ஒருத்தன் எவ்வளவு கேசட் வாங்கிருப்பான்னு நினைக்கிறீங்க கண்ணப்பா கை தூக்குறான் பாருங்க கண்ணு தெரியாதவன் எத்தனை கேசட்டு எவ்வளவு பெட்டி சீடி அத்தனை வாங்கி போட்டு கேட்டுக்கிட்டே இருக்கிறான் இல்லையா ஆமா அந்த மாதிரி நான் பாடினு சொல்ல மாட்டேன் பாட்டு வித்தால் ஆரோரு ஒரு பாடாதாரு அவ்வளவு தெய்வீக தன்மை உடையது கோயில்கள் தேவாரம் சைவர்கள் இடத்துல தேவாரமே இல்லை எத்தனையோ கோயில்கள்ல கோடிக்கணக்கில் வருமானம் இருக்கிற கோயில்கள்ல பூரா ஓதுவார கிடையாது மாங்காடு இருக்கு லட்சக்கணக்கில் வருது பொட்டியை திறந்தா அங்க ஓதுவாரா அவங்களுக்கு சொந்தமான கோயில் தான் இந்த பட்டம் ப பட்டணம் கோயில் இருக்க ஒன்று அதையும் போதுவார் கிடையாது என்ன காரணம் அந்த உணர்வு இல்லை அவ்வளவுதான் அந்த உணர்வை கடவுளை அவனுக்கு கொடுப்பான்னு நாம வேண்டிக் கொள்ளுவோம் இல்லையா நாப்பது போதுபாரை வைத்திருந்தான் ராஜராஜ சோழன் தர்மபுரி இடத்திலே நான் வரும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சுல வரும்போது அஞ்சு ஓதுவாறுகள் இருந்தான் இன்னைக்கு ஒரு ஓதுவாறு கூட கிடையாது என்ன காரணம் அந்த உணர்வு இல்லை இல்லையா ஆமா சைவம் என்ற உணர்வு இல்லை சைவத்தை எது காப்பாற்றியது என்ற உணர்வு இல்லை அதனால கிடையாது இல்லையா என்பது எண்ணிக்கொள்ள நங்கரனேனின் பாதம் போர்த்தி போர்த்தி சதா சிவனேனின் பாதம் வெட்டை பூத்தி கம்பனய நன்னடைய கூரா பூத்தி ஊரே கலல ஊத்து தெய்ட்ட கோவே பூத்தி நம்புவர்க்கரும்புலே பூத்தி மோத்தி நா வேதம் அரங்கம் ஆனாய் பூத்தி சம்பொன்னே மரகதமே மணியே பூத்தி திருமூலட்டா நானே பூத்தி பூத்தி நாரா கொ அடுத்த மாதம் வரும்போது கொண்டு வாங்க நல்ல அழகான பதிப்பு வீட்டில் சரி பூச பண்ணாவிட்டாலும் சரி படிச்சாலும் சரி படிக்க விட்டாலும் சரி பூச ரூம் அது வகி அதை வச்சுன்னா இந்த தெய்வ வாசனை வீட்டுக்கு பூரா அடிக்கும் இல்லையா ஆமா இப்போ மந்திர தகுடு கொடுத்தானா அதை மாட்டி வைக்கிறீங்க ஒரு பக்கமா ஏன் அந்த தெய்வம் காப்பாத்து அர்த்தம் அதே மாதிரி இந்த திரு திருமுறையை வைங்க நான் திருமுறையை வச்சிருக்கேன் திருஞானசிம்மன் தேவாரத்தை சுற்றி சுற்றி முப்பத்தி ஆறு தடவை படிச்சிருக்கேன் பூசை பண்ணி பூச பண்ணி என்னோட ஆய்வு ஒரு காலத்துல நாடு இல்லாம ஊர் சுத்திக்கிட்டு வயசு எனக்கு ஆயிட்டு டாக்டர் வேற பாடாதன்னு சொல்லிட்டான் இல்லையா ஆமா அப்படி தேவாலத்தை வாங்கி வீட்டு வைங்க தெய்வ வாசனை அடிக்கும் நீங்க தான் தெய்வமாக விளங்கி விடலாம் நிச்சயமாக ஆயிரத்தி எட்டும் இந்த மாசம் முடியாது முடிஞ்சாலே ஆண்டவம் பல்லிா போனோர்க்கு மேலா மேனோர்க்கு மேலாய் போற்றி தெளிநீர் கங்கைச் சடையாய் மூத்தி திருமூலத்தானே போத்தி மூத்தி பூவார் முந்தி காசி மடத்தில் இருந்தா வெளியே தம்பின அதுக்காக ஆயிரக்கணக்கில் ஆமா ஐம்பது வருஷத்துக்கு புத்தகம் கிடைக்காது தெரியுமா தேவாரம் கிடைக்காது பின்னால அவங்க போட்டாங்க அதுக்கு பிற்பாடு தானோ அதுக்கு முன்னையோ சமாஜத்தில் போட்டாங்க இல்லையா ஆமா என்ன சமாஜத்தில் போட்ட பதிப்பும் இருக்கு திருப்பந்தாள போட்ட பதிப்பும் இருக்கு இப்ப இந்த சைவநூல் பதிப்பு இந்த போட்டிருக்காக்கவும் இருக்கு அமெரிக்காவில இருந்து ஒரு பொண்ணு வந்தா இப்ப நான் பாருபாசங்கிட்டு இருக்க வந்து பார்க்க வந்தோம் திருபாசகம் நான் தினந்தோறும் அவ குடும்பத்தில் இருக்கிற பொண்ணு வயசு இன்னைக்குன்னா முப்பது வயசு இருக்கும் அவ்வளவுதான் அதுக்கு மேல கிடையாது வீட்டு வேலை போக நான் வேலைக்கு போல வீட்டு வேலை போக திருவாசம் கேட்டுக்கிட்டு இனிக்குது திருவாசகம் வச்சிருக்கியான்னு கேட்டேன் இல்லேன்னுட்டா உனக்கு அந்த திருவாசகம் இத்தனை தடவை கேட்டது எது பிடிக்குது எந்த பாட்டு உன்னை பிடிக்குது அப்படின்னு கேட்ட சின்ன பொண்ணுதானே குடும்பத்துல இருக்கிறவ தானே அவ அவளுக்கு எந்த பாட்டு பிடிக்குதுன்னு கேட்டபோது அவ என்ன பண்ணா உடனே படார்னு சொல்லிட்டா இணையார் திருவடி தன்னுடைய வரலாறை சொல்லுகிறார் மாணிக்கவாதர் அபூர்வமான பாட்டு நான் இணையார் திருவடி என் தலைமேல் வைத்தலுமே துணையான சுற்றங்கள் அத்தனையும் துறந்து ஒழிந்தேன் இந்த பாட்டு தான் பிடிக்குதுன்னு சொன்னா சின்ன வயசு குடும்பத்துல ஈடுபட வேண்டிய வயசு அவளுக்கு இந்த பாட்டு தான் பிடிக்குதுன்னா உடனே ஒரு திருவாச புஷம் பக்கத்துல இருந்து ரெண்டு நாளைக்கு முந்தி கனடாவிலிருந்து எனக்கு ஒரு சொந்தக்காரி வரும் அவ ஒரு வார்த்தை சொன்னான் நம்ம சுற்றத்துல இந்த தலைமுறையிலே இப்படி தேவாரம் பாடுகிற ஒரு ஓதுபார் இருக்கார்ன்னு சொல்லும்போது என்னால் சந்தோஷத்தை தாங்கிக் அப்படின்னா திருவாசம் வச்சிருக்கேன் இதா கையில காசு இல்லைன்னு சொல்லிட்டாங்க சொல்லு நான் கொடுத்துறேன் சொல்லிட்டேன் பாருங்க என்ன தைரியமா சொல்றேன் கோடி சொன்னா இல்ல கிடையாது கொடுக்கணுங்கிற எண்ணம் அவ்வளவுதான் கயப்பாக்கல் செட்டி ஆறு மட்டு சொன்னாங்க இன்னைக்கு இருக்கிற சைவர்கள் தலையில அது ஏர்லயே என்ன பண்றது கடவுள் தான் அவங்களுக்கு புத்திய கொடுக்கணும்னு நாம வேண்டிக் கொள்ளுவோம் இல்லையா தேவாரத்துக்கு அடிப்படை யாரு சிவபாதகிருதையர் யாரை கேட்டாரு பெரியபுரா என்ன சொல்லுகிறது திருத்தோணிபுரம் சொல்லுகிற பார்த்து கேட்டாரு தேவாரம் நம்ம நாட்டில் தெய்வீகமே அருகி போச்சு இந்த தெய்வீகத்தை நிலை நிறுத்துவதற்கு எங்களால முடியல அதை நிலை நிறுத்துவதற்கு ஒரு பிள்ளையை கூடுன்னு கேட்டாரு அவர்தான் திருஞான சம்பந்தர் என்று வரலாறு வருகிறது அல்லவா இந்த வரலாறு எல்லாம் பொய்யா போயிடுமா சொல்லி இருக்கிற சைவங்கள்ல ரொம்ப ஈடுபாடு இல்லாமல் இருக்கிறது அந்த ஈடுபாடை உண்டாக்க வேண்டியது உன்னுடைய பொறுப்பு ஏழாவது ஏழாவது நூற்றாண்டில் செய்தில்ல நீ செய் அல்லவா இன்றைக்கும் செய் அப்படின்னு நான் அவர்கிட்ட சொல்ல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு பண்டாரி இருந்தார் அவர் கொஞ்சம் தேவாரம் படித்தவர் கொஞ்சம் தேவாரம் படித்தவர் ஆமா அவர் பண்டாரதுக்கு அப்புறமா தேவார பாடசலை வச்சார் வேலை வேலை பார்த்தார் ஓதுவார் முழு ஓதுவார் முழு ஓதுவார தயார் பண்ணார் ஆமா முழு ஓதுவார் அஞ்சு அஞ்சு வருஷம் படிச்ச பையங்களா இருநூறு ஓதுவார தயார் பண்ணார் ஆமா எந்த ஓதுவாரும் இருநூறு ஓதுவார தயார் பண்ணவன் கிடையாது தெரியுமா எழுத்து எழுத்தா சொல்லித் தருவார் அறுபது வருஷமும் என்னமோ அந்த பாடசாலை நடந்தது இன்னைக்கு நான் சொல்ல மாட்டேன் எனக்கு அந்த பார்த்தால் இன்னைக்கு இல்லை என்று சொல்லுவதற்கு எனக்கு வாய் வர மாட்டேங்குது கிடைக்குமா அந்த புண்ணியம் அந்த புண்ணியத்தினுடைய அருமை தெரிந்திருந்தால் இன்னைக்கு நடந்திருக்கும் தெரியாததுனால அது நடக்க அவ்வளவுதான் விட்டுடுறேன் கடவுளா பார்த்து என்னைக்கோ அதனை நடத்தி வச்சு விடுவான் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு உண்டு பார்த்து கொள்ளுவோம் அந்த தோனியை பொருட்டு நான் திறந்தவர்கள் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறேன் பார்க்கலாம் என்னைக்கோ ஒரு நாடகை நடக்கும் நான் இல்லாவிட்டாலும் அது நடந்து விடும் என்று சொல்லிவிடுவேன் போற்றி வான்புறையும் வாடகவும் வைத்தாய் போற்றி இதை சொல்லாது என்று சில பேர் சொல்றாங்க என் எப்படி சொல்லாம இருக்க முடியும் எப்படி சொல்லாம இருக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் சொல்லாமல் இருக்க முடியாது அது என்ன வந்தாலும் போற்றி செம்பொன்னே மரகதமே மணியே போற்றி திருமூ நாட்டாதே நின்றாய் மூட்டிப்பார் மனத்தென்று இங்காய் போட்டி போட்டி போட்டி வானவர் கூண்டோல் துணித்தமைந்தா போட்டி வெள்ளை ஏறேறும் போட்டி மேலோர்க்கும் மேலோர்க்கும் மேலாய் போட்டி வெள்ளு நீர் கங்கைச் சடையாய் போட்டி திருமூலட்டானே போட்டி போட்டி குந்த ஒரு பாட்டு சொல் பாட்டு இருக்கு முடியுமா இந்த எல்லை காட்டி போட்டிருக்கிறேன் சொல்ல முடியுமா நீ பாகு விடாய் ஆன சிவ பூஜை பண்ணாய் ஏத்தமுடன் ஐந்தை நீ நினை சீச்சி சினமே தவிதாய் ஓதாய் இந்த வார்த்தை யாருடன் வந்தது யாருடன் வந்தது தெரியுமா உனக்கு நினைவு இருக்கிறதா இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும் ஓடான கோடியை வச்சிருந்தவன்லாம் போய் தொலைஞ்சான் தெரியுமா உனக்கு ஆன் திருமுறையை வளர்க்கறதுதான் உன்னுடைய தொழில் அதுதான் அதுக்காக தான் நீ வந்திருக்கிற என்பதை நீ நேத்துக்கொள் சொல்லிட்டு மறுபடியும் உள்ளத்துல ஏற்பட்ட சூடு எனக்கு இன்னும் ஆறலை கருமூரத்தில் தேவார பாடசாலையை எடுத்துட்டாங்கன்னு சொன்ன உடனே அன்னைக்கு ஏறின சூடு இன்னும் எனக்கு ஆறலை ஆறாதுன்னு நினைக்கிறேன் மேலோர்க்கு மேலாய் போற்றி தெல்லுநீர் கங்கைச் சடையாய் போற்றி திருமூலத்தானே போற்றி போற்றி பூவார்ந்தி புனிதா போற்றி புத்தும் பொருளை போற்றி தேவார்ந்த தேவருக்கும் தேவா தேவை போட்டி பெருமாளுக்கு ஆடி அழித்தாய் மோட்டி சாபாமிய காத்தி அண்டாய் போற்றி இன்னும் சொல்றேன் இன்னொரு வகுத்தறிச்சல் சொல்றேன் அஞ்சு வருடத்துக்கு மந்தி ஒரு ஒரு லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தா இருந்த செட்டியார் ராமசாமி செட்டியார் அண்ணாமலை செட்டியாருடைய பேரன்னா ஆமா ராமசாமி செட்டியார் இண்ணாமல் செட்டியார் பிள்ளை செட்டியார் முயசெட்டியார் பிள்ளை ஒரு லட்ச ரூபாய் பணம் கொடுத்தார் நான் தருமூரம் படசாலை வளர்ச்சிக்காக அந்த அந்த ஒரு லட்ச ரூபாயை கொடுத்தேன் நான் பைத்தியக்காரனா நான் பைத்தியக்காரனா ஒரு லட்சம் ரூபாயை தூக்கி எரியறதுக்கு என்ன என்ன மருந்தா கொடுத்திருப்ப ஒருத்தன் கேட்டால் என்ன சைதா பேட்டையில் ஒரு லட்ச ரூபாயை எப்படியா கொடுத்தே நீ நீ என்ன பணக்காரன் பணம் இல்லடா மனம் இருக்கு பாடத்தால வளரணுங்கிற நோக்கத்துல மனம் இருக்கிறது தனம் இல்லை மனம் இருக்கிறது கொடுத்த தெரியுமா அந்த பணத்தை ரிட்டை ஆயிட்டு ரிட்டர்ன் பண்ணிட்டாங்க நீங்க செய்யலாமா பசுவின் மடியிலிருந்து வந்த பால் மறுபடியும் பசுவின் மாடிக்கு மடி போ மடிக்கு போகுமா வில்லில் இருந்து பானம் திரும்பி வில்லுக்கு வருமா கற்பு இழந்த பெண்ணு கற்பு மறுபடியும் திரும்பி அவனுக்கிட்ட வருமா வராது தானம் கொடுத்த பொருள் திரும்பி வரக்கூடாது ஏன் வந்தது அறிவுள்ள தனமா அப்படி பார்க்கிறோம் ாய் போற்றி திருமூலட்டானே போத்தி போட்டி பிரமந்தம் சிறம் கறிந்த பெரிய பெண்ணுரு போட ரூவாய் போட்டி கரம் மந்த அரதே நான் பாடிக்கிட்டே இருக்கேன் அது வந்தாலும் சரி போனாலும் அஞ்சு வயசு வரைக்கும் பாடாதே எங்கூர் டாக்டர் பாடன்னா இன்னைக்கு நான் நூறு பேர் இந்த தேவாரத்தை போடுகிறேனே தெரியாததை சொல்லி விட்டேன்னு அர்த்தம் இது கிடைக்குமா எனக்கு தமிழ சங்கம் கிடைக்குமா இந்த தமிழ்ச்சி இந்த தேவாரத்தை இந்த சைபர்கள் காதல இது திரு விண்ணாகி கைலை மலைக்கு நடந்து போனார் பரமசிவன் வந்தான் யோ நீ கைலை மலை போக முடியுமா போய உனக்கு என்னங்க இதைப் பத்தி நான் போற நீ போயா எதிரா இவன் விடமாட்டான் பொருள் உங்க குளத்தை காட்டி இதுல மூழ்க கைலாயத்தை பார்க்கலான் சொன்னவன் சிவன் வேற ஒரு ஆளு சொல்லியிருந்தான்னா இவர் நம்பி இருக்க மாட்டார் இல்லையா சிவன்கிற அருள் இருக்கிறதல்லவா அந்த அருள் இவரை மூழ்க வைத்து விட்டது இந்த தண்ணியில மூழ்கி எழுந்திரிட்டார் திருவயாசுல எழுந்திரிட்டார் அங்கதான் போட்டு நீரோட்டமாக வந்தது நாவுக்கரசர் பாடியது தெரியுமா ஆமா வெற்றாகி வெற்றாகி நில்ல నన నన మీలా మీఆలెనికొండై పూతి ముత్తాగేన్ని ఊల్తై పూతి ఓవాద చత్తత్తు ఒliye పూతి నాటాగేన్ని ఆరందై పూతి ఆరంగం ஆரங்கம் நாற்பதமான போற்றி காற்றாகி இங்கும் கலந்தாய் கைலை கைலி போத்தி போத்தி போச்சாடல் பேயோடு புகழ்ந்தாய் போ எப்போதும் இருக்கும் உறங்கும் போதும் இருக்கும் உண்ணும் போதும் இருக்கும் இன்னைக்கு இந்த சின்ன மாத உண்மை வச்சிருக்கிறேன் அத போட்டு வருவேன் மறந்து போச்சு திராட்சு எடுத்துக்கு ஒருத்தர் எனக்காக கொண்டு வந்துருக்கிறாரு அவரு ஸ்ரீரங்கத்திலிருந்து எப்படி அப்படி கேட்டதெல்லாம் கொடுக்க காத்து இருக்கிறான் அவன் இல்லையா ஆமா யஞானம் வல்லார் மருகப் பெருமான் உயர்ஞானம் உணர்ந்தடி உள்குதலால் இயஞான சம்பந்தன பாடல் வல்லார் வியஞ்சாலம் எல்லாம் விளங்கும் புகழே என்பது பாட்டு என்ன அர்த்தம் திருஞான சம்பந்தனுடைய தேவாரத்தை பாடினான்னா இவனுடைய புகழ் உலகமெல்லாம் போகும் கனடாவில் இருக்கிற கே இருக்கிறவன் கேட்குறான் என்னுடைய சீடியை போட்டு கேட்குறான் இந்த துருக்க நாடு இருக்க அங்கே ஒருத்தன் கேட்குறான் எங்க இருந்தோ எங்க போன் வருது எங்கிருந்தோ வந்து பாத்துட்டு போறான் நானும் கிடையாது அவன் அனுப்ப சொன்ன என்ன பாட சொன்னா அவன் அனுப்பிச்சான் கேட்கிறாங்க இல்லீயா ஆமா அவன் செய்த வேலை ஆமா வியஞ்சாலம் எல்லாம் விளங்கும் புகழேன்னு சொன்னார் அவர் அன்னைக்கே சொல்லி வச்சுட்டு போயிருக்கிறார் தெரியுமா ஆமா Amen We earth Naum We earth But we earth That we earth His sun Is Lampe We earth Williams We earth Darwin We earth Art 엔 Blood doch 糊 Ar travail Natur Is 昼 unemployment It Do ఓగి ఓడు ముగిలే పోతి కైలేమలయనే పోతి పోతి వానత్తార్ పోట మరుందే పోతి వందు ఎన్నం తిందే పూందాయ పోతి ఊరతే నీకుడలే పోతి ఓంగి ఎల్లాయిwendాయ పోతి దేనతే వాట దడివే పోతి దేవర్కుం దేవనానిందాయ పోతి కానత్యే అడరుగుందాయ పోతి కైలేమలయనే పోతి పోతి சோழ நாட்டை ஆண்டான் ஒரு மன்னன் எங்கேயோ ஒரு ரெண்டு தேவாரத்தை கேட்டான் ஆஹா தெய்வமே வந்தது மாதிரி நினைக்கிறதே இந்த பாடம்லாம் எங்க இருக்கிறது அப்படின்னு தேடினான் தேடி அவன்தான் எடுத்து கொடுத்துட்டு ராஜராஜ சோழன் எடுத்ததுக்கு அப்புறமா நாப்பது போதுவார வச்சிருந்தானா அந்த அந்த புண்ணியவன் நாப்பது ஓதுவார வச்சு பாட சொன்னான இன்னைக்கு நாலு ஓதுவாருக்கு திண்டாடுறாங்க என்ன காரணம் ராஜராஜ சோழனுக்கு உள்ளத்துல எண்ணம் இருந்தது நடந்தது எண்ணம் இல்ல போயிடுது அவ்வளவுதான் எண்ணத்தை உண்டு பண்ணி கொள் அதான் நல்லது நல்லது சாமராஜன் சொல்றான்னு சொல்லிட்டு என் மேல கோவ போட்டு பிரயோஜனம் இல்லை நன்மைக்குத்தான் சொல்லப்படுது ஆம் கொஞ்சம்தான் சங்கீதம் இருக்கு கொஞ்சம்தான் ராகமும் இருக்கு பல ராகம் இல்ல ராஜராஜ சோழன் கேட்டான் சுவாமிய ஒரு லட்சத்து இருபதாயிரம் பதியம் இருந்ததுன்னு சொல்றாங்களே இன்னைக்கு எழுநூறு பதியம் தானே இருக்கு அப்படின்னு அழுதான் அதுக்கு அவர் சொன்னார் உனக்கு வேண்டியதை மாத்திரம் வச்சிருக்கிற நடராஜ சொன்னார் வரலாறு இருக்கிறது திருமுறை கண்ட புராணம் வரலாறு எழுதி வச்சிருக்கிறார் உமாபூதி சிவம் உனக்கு வேண்டியதை மாத்திர நான் வச்சிருக்கிறேன் நீ சந்தோஷப்பட்டுக்க அப்படின்னு இத படிச்சு பார்த்தேனா போர்மான அளவுக்கு ராகம் இல்லை ஐயோ என்னடா அப்படின்றது இப்ப நேரம் அண்ணாமலை சுட்டிக்கு போன அங்க சங்கீதம் சொல்லி தராங்க அங்க போய் படிச்ச ஆஹ் ஆமா சங்கீதம் படிச்சா உபகார சம்பளம் கொடுப்பாங்க ஏழை ஏழைன்னு எழுதி போட்டேன் எனக்கு இல்லைன்னு விட்டாங்க பணக்கானாலாம் ஏழைன்னு எழுதி போட்டு வாங்கிட்டேன் தலைவீதி எப்படி இருக்கு பார்த்தீங்களா அப்போ என் கையில் காசு இல்லை மத்தியான சாப்பாடு என்ன பண்ணுவேன் காலையில் காலேஜுக்கு போனால் திரும்பி ராத்திரி தான் வரணும் மத்தியான சாப்பாடு என்ன பண்ணுறது சரின்னு எப்படி அப்ப சிதம்பரத்துல தேவார கோஷ்டிக்கு போனேன் தேவார கோஷ்டி பாடிக்கிட்டே போன அங்க ஒருத்தர் வந்து எத்தனை பேர் வந்து கேக்குறா அதுல ஒருத்தர் வந்து நின்று கேட்டாரு கேட்டுவிட்டு தம்பி யாரு அப்படின்னாரு அப்ப எனக்கு பேசி இருபத்தி தானே இல்லையா இந்த தம்பி யாரு அப்படின்னு அப்ப எங்க வாத்தியாரோட வாத்தியார் இருந்தாரு நம்ம பையன் தான் அப்படின்னாரு இல்லையா மன்னா பாடுறான் நாளைக்கு என் வீட்டுக்கு வர சொல்லுங்க அவனை போனேன் சாப்பிட சொன்னாரு சாப்பிட்டேன் அன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லீவ் இல்லையா சாப்பிட்டேன் சாப்பிட்டு உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தேன் அவர்கிட்ட அப்ப சொன்னேன் நான் ஏழை உபகார சம்பளத்துக்கு எழுதி கொடுத்தேன் இல்லைன்னு வந்துட்டு பணக்காரெல்லாம் ஏழுன்னு சொல்லி எழுதி வாங்கிட்டான் அப்படியா நான் ஒரு சிபாரிசு லெட்டர் தானே இதை கொண்டிக்கூடு பார்க்கலாம் அவரு சப்ஜெக்ட்ஸ் அவரு சப்ஜெக்ட்ங்கிறது தெரியாது யாரோ ஒருத்தர் நினைச்சுட்டு போயிட்டாங்க என்ன எழுதிட்டாரு தமிழ்ல தான் எழுதிருந்தார் அவரு லெட்டர் போயிடல உதவி தொகையை பெறுவதற்கு என்று ஒருவர் தகுதி உண்டு என்றால் அது இவன் அப்படின்னு எழுதி கழித்து போட்டுக்கிட்டார் நான் அப்ளை பண்ணி அப்ளை பண்ணி அழுத்து போய் இந்த லெட்டரை என்ன பண்ணேன் அப்போ சின்ன பிள்ளையிலே இந்த லெட்டருனுடைய த தரம் எனக்கு தெரியல அப்போ இருந்தால் கிடையாது பார்த்தாவது ஒன்று எழுதி வச்சுக்கிட்டு கொடுத்துருப்பேன் இந்த கோபத்தில் என்ன பண்ண இந்த லெட்டர்லேயே ஒரு ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன சிலிப்பு வச்சு பி சுவாமிநாதன் செகண்ட் இயர் மியூசிக் காலேஜ் அண்ணாமலை நகர் அப்படின்னு அதில் பின்போட்டு ஒட்டி பொட்டியில் போட்ட அந்த வைச்சாந்தலர் தபால் பெட்டியில் எடுத்து பார்த்துருக்க மணபால ராமானுஜம்னு மிக கட்டி காலம் வைச்சாந்தல் சுவாமிநாதன் செகண்ட் இயர் மியூசிக்கல் கிளாஸ்ல இருப்பான் உடனே கூட்டுவா வைசான் சார் கூப்பிடுறாரு நான் டின்ன கட்டிட்டு வரறேன் என்ன தப்பு பண்ணிட்டேமோ ஏப்பா பி சுவாமிநாதனா நீ அப்ளை பண்ணியா பண்ண எத்தனை தடவை பண்ணே? ஒரு தடவை பண்ணு. கிடைச்சதா? இல்ல சரி ஹரியஷ் போட்டு இந்த பத்திரம் அந்த 5 மாசத்துக்கு இப்ப நடக்கிறதுக்கு கொடுக்க சொல்லிருக்கேன் பொண்ணே போய் வாங்கிக்கிட்டு வாங்கி அப்படின்னா வாங்கிட்டு யார் கொடுத்தா யார் கொடுக்க சொன்னது தேவாரம் கொடுக்க சொன்னது தேவாரம் பாடித்தானே அவர் கூப்பிட்டு போனார் என்ன இல்லையா சிவசங்கர முதலியாரி அவருக்கு பேரு அவர் பேரு மொதக்கொண்டு ஜாம சப்ஜெக்டா இருந்தாங்க அவங்க ஆம் இப்ப இல்ல இல்லையா மாதிரி தேவாரத்துக்கு அவ்வளவு பெருமை உண்டு என்பதை நான் நினைச்சு நினைச்சு பாக்குறேன் அதனாலதான் எனக்கு இப்ப எந்த ராகமா இருந்தாலும் எந்த ராகமா இருந்தாலும் பாடிவிடுவாங்கிற ஒரு தைரியம் எனக்கு வந்தது அந்த அண்ணாமலை யூனிவர்சிட்டியில மியூசிக் காலேஜில் படிச்சதுனால தான் சரிதானா இவர் எனக்கு எல்லா ரெக்கார்ட்லயும் இவர் தான் ஒரு ரூத்த பாடி இருக்க ஒரு அண்ணாமலை அந்த அறிவை உண்டாக்கிட்டா அப்புறம் எங்க வேணாலும் போகலாம்ல கால் சரியா இருந்ததுன்னா நடந்து போயிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இல்லவா ஆமா உடம்பு கூட எனக்கு சௌரியமா இருக்க என்ன என்ன காரணம் தருமர மடத்தில் ஒழுங்கா சாப்பிட்டதுதான் தருமர மடத்தில் அன்னைக்கு பகல்ல நூறு பேர் சாப்பாடு போட்டு இன்னைக்கு அதுவும் நான் உணவும் அங்க உண்டேன் உணர்வும் உண்டேன் ஆமா அந்த உணவும் அந்த உணர்வும் தான் இப்ப பாடி நான் தருமூர சாமிநாதன் தானே ஏன் ஊரா போட்டிருக்கேன் ஊரா வேறாச்சு வீராக்கன் பேரு வீராக்கன் சாமிநாதன் இல்ல அந்த உணவும் அந்த உணர்வும் உண்டதுனால தான் நான் தருமூர சாமிநாதன் தெரியுமா ஆமா நான் ஒண்ணு நன்றி கேட்டேமா இன்னைக்கு யார் அங்க பாடுறது தருமூரம் பாடுறாரு சுவாமிநாதன் சொல்றது இல்ல காரணம் என்ன ஊரை சொன்னாலே போறோம் அந்த ஊருக்கு பெருமையை சேர்த்தவன் நான் தெரியுமா ஒருவரையும் இல்லாய் போற்றி காராகி நின்ற முகிலே போற்றி கைல மலையானே போற்றி போற்றி சில்லு பேருந்தோடு கைலாயத்துக்கு போன போது வெளியில நினைச்சு எழுதுகிறார்கள் நல்ல முயற்சி உன்னுடைய முயற்சி வாழ்க்கைய முயற்சி வளர்க்க சைவ நூல்கள் வெளியிட வேண்டி இருக்கிறது எத்தனையோ நூல்கள் வெளியிட வேண்டியிருக்கிற அதெல்லாம் வெளியிடுக வாழ்க என்று நான் இப்போது அவரை வாழ்த்து விடுகிறேன் இதையாகி நின்றாய் போற்றி பாவிப்பு போற்றி என்னும் எழுத்தும் சொல்லானாய் போற்றி என் சிந்தை நீங்கோற்றி உண்ணும் நிழலும் தீயானாய் போற்றி மேலும் நின்றாய் போற்றி கண்ணின் மணியாகி நின்றாய் போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி இமையாது உயிராது இருந்தாய் மோற்றி என் சிந்தை நீங்க அறைவா போற்றி உமைபாக அகத்தி அணைத்தாய் போற்றி ஊழியான அமையாறு நெஞ்சம் ஆந்தாய் போற்றி ஆதி புராணனாய் நின்றாய் மோற்றி கவையாகி நின்ற கனலே போற்றி கைலை மலையானே போற்றே Yeah மகான நினைக்காமல் இருக்க முடியுமா திருவாவரது இருந்தார் ராஜரத்னம் பிள்ளைன்னு ஒருத்தர் அந்த மடம் கேட்டது இந்த ராகத்தை அந்த மடத்தை விட்டு வெளியே போய் சொல்லிட்டாங்க நான் சொன்னேன் அப்போ திருவாவரது ராஜரத்னம்பிள்ளை இல்லையா அந்த மடத்துல போச்சு தெய்வத்தன்மையே போயிட்டு ஆமாம் நாதசூரத்துல அப்படி ஒரு மகானை நாம பார்க்கவே முடியாது நான் அவர்கிட்ட சில வேளையில நெருங்கி பழகி சில வேளையில தருமபுரத்துக்கு வருவார் ஒரு தடவை தருமபுரத்துக்கு வந்தார் அந்த தாயிரத்தின அப்ப இருந்த பண்டா சந்தியை பார்க்கறதுக்கு இருந்தவருக்கு முடி இருந்தவர் அஞ்சு மணி ஏதோ வேலையா இருந்துட்டு பண்டார் சந்தை படுத்து தூங்குறார் டார்டா அஞ்சு மணிக்கு கோ மடத்துல மேனா அடிப்பான் அப்போ ஆமாம் இவர் வந்தவர் பண்டார் சந்தை தூங்குறாருன்னு சொன்ன உடனே அப்படி நின்றுகிட்டே இருந்தார் அங்க ஒருத்தன் வந்து நாயனம் ஓதுனா டே இங்கே கொள்ளடா அந்த நாயனத்தை சிப்பாய்க்கு என்ன தெரியும் மூர்த்தி தான் பைத்திக்காரா கிடையாது போய்பார் யாரோ ஒருத்தர் சட்டையெல்லாம் போட்டுக்கிட்டு ஊதி ஊதினது போதும் இங்க வாடின கூட்டிடுவான் பிள்ள தூங்கிக்கிட்டு இருந்தவருடைய சிந்தையை தட்டி எழுப்பு என்ன அர்த்தம் கடவுளையே வா என்று கூப்பிட்ட நாயனா ஆமா நாதசுர அகில உலக நாதசுர சக்கரவர்த்தின்னு அவருக்கு பேரு முழுதும் பொருத்தம் அப்படி ஒரு ராகம் எவனாலும் முடிவு கட்டி விட்டார்கள் அதே மாதிரி தேவாரத்துல திருநெல்வேலியில சுந்தர ஓதுவா மூர்த்தின்னு ஒருத்தர் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு அறுபது வருஷத்துக்கு முந்தி அறுபது வருஷத்துக்கு ஜாஸ்தியாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலயே என்னமா அவங்க இறந்துட்டாங்க அவரை போல தேவாரம் பாட முடியாது என்று அந்த காலகட்டத்துல முடிவு கட்டின விஷயம் கூட கடவுளே கடவுளே அப்படி இந்த சுந்தரமூர்த்தி ஓதுவார் அதே மாதிரி இந்த ராயரத்னா இல்லையா ஆமா அது அப்புறமா பாத்துக்கோ வேதுல்லே வாதிதேவருதே மோட்டி தென்றேரியங்கும் வரந்தாய் மோட்டி மாவடி எனக்கெல்லாம் மோட்டி அல்லனளியலந்தேன் மோட்டி காவாய் கனகத்திரலே மோட்டிgetElementByIdமலாயனே மோட்டி மோட்டி நெடிய விசும்படு கண்ணே மோட்டி வீளகல முதலியாய் மோட்டி அடியும் முடியும் இகலி போற்றி அங்கு ஒன்று அறியாமல் இருந்தாய் மூர்த்தி கொடியமன் கூற்றம் உதைத்தாய் போற்றி கோயிலாய் என் சிந்தை கொண்டாய் போர்த்தி கடிய உருமுடும் மூர்த்தி கைனை மலையானே போற்றி போற்றி உண்ணாதே உறங்காது போட்டி போங்காதே போற்றி நிறை உடையெநெஞ்ஞினடையாய் போற்றி நீங்காதென் உள்ளத்து இருந்தாய் போற்றி மரையுடைய வேதம் velitாய் போற்றி மானூர் வனங்கப்டுவாய் போற்றி கரையுடைய கண்டமுடையாய் போற்றி கயிலை மலையனே போற்றி போற்றி முன்பாகின்ற முதலையே போற்றி முவாதமேனி முக்கண்ணா போற்றி அன்பாகின்ற ஆர்க்கணியாய் போற்றி ஆரேர் தென்னிச்டையாய் போற்றி ஒரு ஐநூறு வரியாவது படிக்கலாம்னு நினைச்சேன் என்னென்னமோ கருத்துக்கள் வந்து மோதுகிறது அதை சொல்லாமலும் இருக்க முடியவில்லை இல்லையா அடுத்த வாரலாம் நினைக்கிறேன் அடுத்த வாரம் எந்த அளவுக்கு இதோ இல்லை ரெண்டு வாரமாவது படிச்சு விட்டு கடைசியை படிச்சு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன் இப்படி ஒரு நல்ல அற்புதமான தொகுப்பு இது என்பதை நீங்கள் எண்ணிக்கொள்ளுங்கள் நீங்க அர்ச்சனை பண்ணாலும் பண்ணாவிட்டாலும் பூஜை ரூம்ல உட்காந்து இதை படிச்சீங்கன்னாலே அர்ச்சனை பாட்டாகும் இல்லையா ஆம் அதுவே போறோம் உங்களுக்கு தெரிஞ்ச ராகத்துல பாடுங்க போறோம்யா குழந்தை அழுவும் போ அம்மானு கூப்பிட்டு அழுவும் போது ராகம் சொல்லி அழுவுது மாத்து ஓடுறான் இது மாதிரி நாமக்கணும் சாமியும் சாமின்னு பாத்துனோம்னாக்கா கேட்டுக்கோ இல்லையா என்பதாண்டு எப்படி படித்தாலும் அவன் கேட்பான் நினைப்பவர் மனம் கோயிலாக கொண்ட கடவுள் தொழுவாரவர் துயராயின தீர்த்தல் உண சுந்தரமூர்த்தி சுவாமிகள் இல்லவா அதனால நமக்கு படிக்கிறதுக்கு மந்திரம் தெரியலையேன்னு நம்ம கவலைப்பட வேண்டாம் நமக்காக பெரியவர்கள் பாடி வைத்த மந்திரம் தமிழ் மந்திரம் இருக்கிறது தமிழ் வேதம் என்றே இதற்கு பேர் தமிழ் வேதம் விரித்தானை என்று வருகிறது திருஞான சம்பந்தரை சொல்லும் தமிழ் வேதம் என்றுதான் குறிப்பிடுகிறார்கள் இல்லையா ஆம் பரசமய கோளரியை பாலராபாயனை பூம்பழனஞ்சூழ்ந்த சிரபுரத்து திருஞான சம்பந்தப் பெருமானை தேவெல்லாம் குறவியிடு தமிழ் வேதம் விரித்தருளும் கவுனியசம் குல என்று வருகிறது இதுவும் வேதம்தான் என்பதை நினைவில் நாம் கொள்ளுவோம் இதற்கு ஈடான வேதம் வேற ஒன்றும் இல்லை வேதங்கள் இருந்தது ஆகமும் இருந்தது ஏழாவது நூற்றாண்டிலே நமது நாட்டை நமது கோயில்களை எல்லாம் அடிமை கொண்டார்கள் சமணர்களும் சாக்கியர்களும் அப்பொழுது அவர்களால் அதை விடுவிக்க முடியவில்லை இந்த தமிழ் வேதம் வந்து தான் விடுவிக்க விடுவிக்க செய்தது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது மறக்க கூடாது மறந்தால் நமக்கு வாழ்வு இல்லை என்பதையும் எண்ணிக்கொள்ளுங்கள் படித்துவிடுங்கள் போறும் படித்துடுங்கள் போறும் எந்த மொழியில நீ எந்த ராகத்துல நீங்க படிச்சாலும் அவன் கேட்க தயாராக இருக்கிறான் என்று சொல்லி முடிஞ்ச வரைக்கும் நான் ஒரு ஐந்து நிமிஷம் இதை படித்து விட்டு சிவநாமாவை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவேற்றி கொள்வேனாக நமக்காக இந்த இவ்வளவு பெரிய கட்டடத்தை யார் யா ஒதுக்கி வச்சிருக்கிறா இவ்வளவு ஒரு இவ்வளவு பெரிய கட்டிடத்தை ஒதுக்கி தேவாரம் பாடு அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சு வருஷம் ஆறு வருஷமா இது நடைபெறுகிறது இதுக்கு ஒரு பாராட்டு வைக்க வேண்டும் என்று நான் எண்ணினேன் தமிழ்ச சங்கத்திற்கு நான் ஒரு பாராட்டு தமிழ்ச்சங்கம் என்னை பாராட்டி விட்டது தமிழ சங்கம் எனக்கு இசை பேரிலிருந்து பட்டம் கொடுத்து விட்டது நான் தமிழ் சங்கத்துக்கு ஒரு பாராட்டு செய்ய வேண்டும் என்று எண்ணினேன் அது ஒவ்வொரு மாசமாக தள்ளிக்கொண்டே போகிறது பெரியவர்களை போற்றிக்கொள்ளுவதற்கும் நமக்கு ஒரு புண்ணியம் வேண்டும் இல்லையா ஆக அது ஜனவரி மாதத்திலேயாவது நடைபெறுமா என்று நான் எண்ணிக்கொண்டு இருக்கிறேன் ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் இல்லை ஒருத்தர் வந்தால் ஒருத்தர் இல்லை இவர் இருந்தால் அவர் இல்லை அவர் இருந்தால் இவர் இல்லை என்று போய் கொண்டே இருக்கிறது அநேகமா ஜனவரி மாதத்திலேயாவது நாங்கள்லாம் ஒன்றாக சேர்வோம் என்று நினைக்கிறேன் அப்பொழுது இந்த தமிழ்ச்சங்கத்திற்கு ஒரு பெரிய பாராட்டு மலர் தூமி வழிபாடுமே இந்த தமிழ்சை சங்கத்துக்கு மலர்தூவி வழிபாடு செய்வேன் அந்த நாளை நான் எதிர்பார்த்து கொண்டு அந்த நாளும் வரும் என்று அப்பொழுது நாம் எல்லோருமா சேர்ந்து தமிழிசை சங்கத்திற்கு ஒரு பாராட்டை வைத்து விடுவோம் அடுத்த வாரமும் அடுத்த மாதமும் இதை படிக்க வேண்டித்தான் இருக்க வேண்டியிருக்கும் நினைக்கிறேன் அதனால இன்னும் ஒரு ஐந்து நிமிடம் இதை படித்து நான் நிறைவேற்றிக் கொள்வேனாக என்னடா இது ஆயிரத்தி எட்டுல இருநூறு தானே இருநூத்தி எழுபதுதானே முடிந்திருக்கிறது என்று எண்ணி விடாதீர்கள் எத்தனை முடிந்தாலும் பரவாயில்லை இல்லையா மாறி மதியி மன்னியன் சிந்தை இருந்தாய் மோத்தி மேலை வினைகள் அறுப்பாய் மோத்தி மேலாடுங்கள் முடியாய் மோத்தி தெவே போச்சி அடிய அற்புதமான வரி உடலின் வினைகள் அறுப்பாய் போற்றி நான் அந்த தைரியத்துலதான் இருக்கிறேன் சத்தாண்ட என்ன இப்போ பார்த்துக்கிற மருந்து சாப்பிட்டுக்குவோம் தேவாரத்தையும் பாடிக்கிட்டே போயிட்டே இருப்போம் காப்பாற்றி அப்படின்னு விட்டுட்டான் உடலின் வினைகள் அருப்பாய் போற்றி உள்ள வீசும் பிரானை போற்றி படது கடவியல் மதியாய் போற்றி பல்கொண கூத்த பிரானே போற்றி உடலில் கேள்வியை போற்றி தோன்றி என் உள்ளத்து இருந்தாய் போற்றி கடலில் ஒ முத்தே போத்தி கைலி மலையானே போற்றி போற்றி மை சேர்ந்த கண்ணம் உடையாய் போற்றி மாலுக்கும் போற்றி பொய் சேர்ந்தாய் என் உள்ள திருந்தாய் மோற்றி மெய் சேத பால் வண்டி ஆடி போட்டி விக்கார்கள் ஏத்து விளக்கே போற்றி கை செய்யாமல் ஏந்தி ஆடி போற்றி கைலி மலையானே போற்றி மூர்த்தி செஞ்சி முண்டியாய் போற்றி அடியார் கட்டு ஆரமுதாய் தாய் போற்றி நீரேறும் மேனியுடையாய் போற்றி நீங்காது என் உண்டத்திலிருந்தாய் போற்றி கூறேறும் மங்கை மழுவா போற்றி கொள்ளுங்கிழமை போற்றி காரேறு கண்டமிடத்தாய் போற்றி கைதி மலையானே முகத்தி என்று சொல்லி முந்நூறு வரிகள் வரலையை நான் படித்திருக்கிறேன் திருவருள் என்னை படிக்க வைத்து இருக்கிறது அவ்வளவுதான் இல்லையா ஆமா திருமுறைய சிந்தனை செய்து கொண்டே போவேன் ஒரு நாள் என்னமோ அப்படி புத்தத்தெல்லாம் அப்படி பிறட்டிக்கிட்டே வரும்போது இது கிடைச்சது ஓஹோ இது நன்றாக இருக்கிறேன் இது நான் தமிழ் சங்கத்துல சொன்னா என்ன என்று நினைத்தேன் பாதி முடிந்து விட்டது நம் பாதி இருக்குது பறையா நீ போய் பார்த்தடா அப்படி நான் அந்த மாதிரி இருக்கிறதும் நான் பாடி காட்டுவேன் என்று சொல்லி இத்தனை நாளை பொருளும் இருந்த உங்களை வணங்கி நான் சில வேளையில கோபத்துல சொல்லுவேன் இருக்கிறேன் தவறொன்றும் இல்லை நல்ல காரியம் நடக்க வேண்டும் என்று எண்ணித்தான் சொன்னேனே தவற யாரையும் குற்றம் சொல்லிவிட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு அடியோடு கிடையாது நிச்சயமாக சொல்ல மாட்டேன்